வணக்கம் தினமரத்துலிக்காக உங்கள் அலுமீழும் மஞ்சள் காமாலையும் ஈரல் வீக்கத்தையும் நீக்க எளிய முறை ஆமணக்கு இலையையும் கீழ்காய் நல்லி இலை அதாவது கீழநல்லி இலையையும் சமளவு எடுத்து பசையாக்கி ஒரு நெல்லிக்காய் அளவு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு வாரம் உண்டு வந்தால் மஞ்சள் காமாலை காணாமல் போகும் ஈரல் வீக்கமும் கரைந்து போகும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்